தெரிய தெரிய இடம் வைக்கிட்டு நகத்துறீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பேர் இல்ல அதனால இடத்துக்கு வச்சாங்க வணக்கம் எனக்கு இந்த வாய்ப்பை பெற்றுத்திரு பிரதீப் சக்கரவர்த்தி பிரியா தியாகராஜன் மற்றும் பபாசி அமைப்பினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நேரத்தின் துருக்கத்தினால் கொஞ்சம் புரிந்த வரை வேகமாக இந்த பொற்கொழிவை கடத்திக் கொள்கிறேன் சென்னை பழைய நூலகங்கள் என்பது மிகவும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு இந்த தலைமை பற்றி பேசுவதற்கும் ஒரு யோசனைகள் கேட்பதற்கும் பாலுசாமி தொலைபேசி மூலம் தொடர்ந்து கொண்ட போது ரொம்ப ஆபல்பட்டு ரொம்ப அற்புதமான தலைப்பாக இருக்கிறது இதை பற்றி ஒரு நூறு குடும்பம் நாமல் இருக்கேன் நல்லா அராய்க்கு செய்யலாமே என்று ஊக்குவித்தார் ஆனால் பாத்தீங்கன்னா சென்னை நூலகங்கள் ஒரு புத்தகமே வந்திருக்கிறது அந்த புத்தகங்கள் சென்னையின் பல நூலகங்களை பற்றி குறிக்குறிப்புகள் இருக்கிறது சென்னை பல்கலைக்கழகம் திரு சிவ விநாயக் மற்றும் ஐ சிவகுமார் அவர்கள் இந்த நூல்களை எழுதியுள்ளார்கள் இதை தவிர மதராசப்பட்ட தனிமர் அலைப்பகுதியை பற்றியும் கிளைகளுக்கு கீழே செய்ய கோடி உள்ளதன் பற்றியும் சில குறிப்புகள் இருக்க இந்த நூல்கள் வேண்டும் எனக்கு உதவியது இதைத் நான் பல சென்று அங்கிருக்கும் சில அதிகாரிகளையும் பொறுப்பாளர்களையும் தொடர்ந்து பேசினேன் அவர்களுக்கெல்லாம் இந்த பெயர் நரசிம்மன் பார்த்தாதி மகாலிங்கம் உத்ராடம் மமதா தாஸ் அஸ் திருமதி லலிதா சந்திரமோகன் அவர்கள் ஒதுக்கிவிட்டு தனியார் நூல்களை ஒதுக்கிவிட்டு பொது நூல்களை மட்டும் நான் எடுத்துக்கொண்டிருக்கேன் பெரிய பட்டியலில் ஈரமாக போகும் அதாவது கல்லூரி நூலகங்கள் சங்கத்து நூலகங்கள் இதெல்லாம் விடுதிகளுக்காக விட்டுவிட்டு பொது நூல்கள் இதில் வந்து சில நூலகங்கள் வந்து சங்கங்களா நடத்தப்படுகின்றன என்று இருக்கின்றன தொடங்கப்பட்ட சென்னை இலக்கிய சங்கம் நடத்தி ஒரு நூலகம் தான் சென்னையில் மிக பரமையான நூலகம் அதற்கு பின்னாடி ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பதில் முமது அப்போது நூலகம் அறுபத்தி மூணில் பல்கலைக்கழக நூலகம் அறுபத்தி ஒன்பதில் கீழே சிவடி நூலகம் தொண்ணூத்தி ஆறில் தொள்ளாயிரத்தி ஐந்து ராமகிருஷ்ணம் இருக்கிறது மகாத்மா காந்தி உலகம் சேகாப்பேட்டையில் மறைமலை நூலகம் கஸ்தூரி சீனிவாசன் தமிழக தொழில்துறை நடத்தும் நூலகம் தேவநாய பாவனர் ரோஜா முத்தையா உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் பெரியார் பகுத்துறை நூலகம் கே சர்மா நூலகம் கால்மாரி நூலகம் சிங்காரவர்கள் நூலகம் கடைசியாக அண்ணா நூற்றாண்டு நிறுவன கோட்டபுரத்தில் இவை எல்லாம் எனக்கு நான் இந்த ஒரு வாரத்தில் தேடி பார்த்த பொது நூலகம் தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம் என்று கேட்டுக் கொள்கிறேன் அதாவது கிழக்கு இந்திய கம்பெனிக்கு முன்பு என்பது சில கிராமங்களாக இருந்தது அந்த கிராமங்களில் பார்த்தீர்கள் என்றால் முக்கியமாக கோயில் களங்கள் இருக்கும் கோயில்களில் பாண்டாரங்கள் என்ற நூலங்கள் இருந்திருக்க வேண்டும் பற்றி எதுவும் கல்வெட்டு குறிப்புகள் எதுவும் இல்லை சரரசி மகால் வரி ஒன்றும் நூலகம் இருந்ததாக எந்த கல்வெட்டு குறிப்பும் இல்லை நகர் கோயில் கவலைகள் எதிலும் புரியவில்லை முதல் முதல் நூலகம் என்று செயல்பட்டது கிழக்கு இந்தியா கம்பெனிகள் இறங்கினார்கள் கிழக்கு இந்தியா கம்பெனி லண்டன்ல ஒரு துணிகள் அவர் இங்கு துணி அதற்கான முக்கியமாக வந்திருந்தார்கள் துணி மூட்டைக்காக ஒருவர் வந்து பணத்துக்கு பதிலாக ஒரு நூலக பெட்டகத்தை அவர் கொடுத்தார் அதை வாங்கிக் கொண்டு வந்து இங்கு வந்து சென்னை சர்ச்சில் வைத்து வேரி சர்ச்சில் கோட்டையிலேயே இருக்கிறது அந்த கோட்டையில் வைத்துக் கொண்டு ஒரு நூலகமாக கம்பெனி மக்களுக்கு மட்டும் நடத்தி கொண்டிருந்தார் மொழி நடத்தினார் இதனால் பிற்காலத்து நூலகங்களுக்கு ஒரு மூலகமாக இருந்தது நூலகம் இயங்கு ஊரம் என்று பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி பன்னெண்டில் லிட்டரே சொசைட்டி என்ற சென்னை இலக்கிய சங்கம் நடத்தப்பட்டது இது வந்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலில் கல்கத்தாவில் தொட கவர் ஆதரவு செய்தார் அவர்கள் பல இந்திய கலாச்சார மரபுகளை பற்றி ஆய்வு செய்ததற்கு ஊடகம் தொடர்ந்து வைத்தார்கள் அந்த பெங்கால் இயல்பட்டதாக சென்னையில் நடத்த வேண்டும் என்று இந்த மெட்ராஸ் சொசை தொடங்கியது மெட்ராஸ் ராஜ்தானியில் நடக்க வேண்டும் என்று இதில் வந்து தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்த மொழிகளுக்கான நூல்களையும் இலக்கியங்களுக்கும் இலக்கணங்களுக்கும் கம்பெனி ஆபத்தன் ஏனால் வந்து இந்த காலத்தில் ஆறு தலைவ வந்து தமிழகத்தையும் மகராஷையும் பஜாரையும் பிடித்தது என்று அது ஒரு ஆட்சி நிறுவனமாக மாறிவிட்டது கிழக்கு இந்திய கம்பெனி அந்த ஒரு ஆட்சி ஒரு கம்பெனியாக மட்டும் இல்லாமல் ஒரு ஆளும் சக்தியாக மாறிவிட்டதால் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்குக்கு அதாவது நிர்வாகப் பணிகளுக்காக கம்பெனி ஆபீசர்களுக்கு மொழிகள் தேவைப்பட்டன வரையில் வந்தவர்கள் வந்து பாரதிய மொழியையும் சவுஸ்கிருத மொழியையும் சட்ட மொழிகள் அவர்கள் தான் இருந்தனர் அறுபழியையும் ஏற்றுக்கொண்டனர் வங்காள மொழியை தெரிந்து கொண்டனர் ஆனால் தென்னகத்துக்கு வந்த நிர்வாகிகளுக்கு இது தேவை இல்லை என்பதால் சென்னையிலே வந்து ஒரு கல்லூரி தொடங்கப்பட்டது இந்த கல்லூரி வந்து புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரி என்று பெயர் வைத்தது காலேஜ் ஆஃப் போர்ட்ஸ் ஜார்ஜ் என்று ஆனால் இது வந்து கோட்டையில் நடக்கவில்லை ஆண்டு விழாவுக்கு அன்றைய சென்னை கவர்னர் வந்து பல வழியாக கோட்டையிலிருந்து இந்த கல்லூரி வரைக்கும் வருவார் அந்த வாய் வழியாக உள்ளேறுவார் அவர்களுக்கு பட்டப்பதவி எழுப்பாங்க இன்னைக்கு பேசும்போது சொன்னார் கூட பெருமையாக சொல்லிக் கொள்ள நான் விரும்புகிறேன் என்று கோவனி கரையில்தான் சென்னையில் அதிகமான நூலகங்கள் இருக்கின்றன என்று நான் இப்போதைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அடையாளம் இருக்கின்றன இந்த சென்னை இலக்கிய சங்கம் என்ற இது இதுதான் அவர்களுடைய பின்னாடி தொள்ளாயிரத்தி ஆறில் தொடங்கப்பட்டது ஒரு அமைப்பு நல்லா இருக்கும் இந்த பாத்தில போய் பாருங்க இன்னும் அந்த கட்டடம் இருக்கிறது செயல்பட்டு வருகிறார்கள் அந்த புத்தகம் அரிக்கிறது ரெண்டு மாடி அளவுக்கு ஒற்றமா இருக்கிறது ரொம்ப அற்புதமான நூல்கள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள் மிகவும் அரிய எல்லாம் வைத்திருக்கிறார்கள் இதில் யார் வேண்டுமானாலும் உறுப்பினராக எடுத்துக் கொள்ளலாம் இந்த நூலகத்தில் வந்து ஆங்கிலேய ஆர்வலர்கள் தங்களுக்காக தான் முதலில் தொடங்கி வைத்தார்கள் வரலாறு அறிவியல் புவியியல் மொழி இலக்கியம் வானியல் தொல்லியல் என்று பல்வேறு விஞ்ஞான கலை மற்றும் இலக்கிய துறைகளில் அவர்கள் ஆர்வலத்தை தேடிக் கொண்டு அவர்கள் இந்தியாவை பற்றி தேடிக்கொண்ட விஷயங்கள் பற்றி என்னெல்லாம் புத்தகங்கள் என்னெல்லாம் வானேசிகள் கிடைக்கும் என்னென்ன ஆவல்கள் கிடைக்கும் என்பதை மற்ற நாடுகளில் இருந்தும் நூல்களை இறக்குமதி செய்து வரவழைத்து படித்து வைத்தார்கள் அவர்கள் அப்படின்ற ஒரு ஜேர்னலையும் ஆண்டாண்டு கொண்டு வந்தார்கள் அதனுடைய ப்ரொசீடிங் அதாவது அதனுடைய ஆண்டு தொகுப்புகள் மாத தொகுப்புகள் வந்து அந்த நூலகத்தில் இன்னும் பொதுமக்கள் போய் பார்க்கலாம் இதுதான் அந்த நூலகத்தின் சில காட்சிகள் மே அளவுக்கு அகவங்கள் புத்தகங்கள் இருக்கின்றன இதெல்லாம் ரீபென்ட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் கையளவுதான் இருக்கும் கண்களவு இருக்கும் ஆனால் அந்த காலத்து புத்தகங்கள் அங்க வந்து ஒரு இருநூறு முன்னூறு புத்தகங்கள் இந்த ஆகும் இன்னும் பிரமாதமான புத்தகங்கள் இருக்கின்றன இந்தியாவை பற்றி மட்டுமல்ல அமெரிக்காவை பற்றியும் இல்ல இந்தோனேஷியாவை பற்றி ஆப்பிரிக்காவை பற்றி ஆசியா சில கண்டங்கள் பற்றி சில பெரிய வாரதவியல் தாவியல் இந்த மாதிரி பல வித விலங்கியல் மற்ற துறைகளை பற்றி நிறைய நூல்களெல்லாம் இருக்கின்றன ரொம்ப அற்புதமான நூல்கள் அவையெல்லாம் சில பாடங்களில் இருக்கின்றன அதை பாதுகாக்க அவர்கள் பல பணிகளை செய்து வருகின்றார்கள் முக்கியமாக குறிப்பிடப்பட்டு பாராட்ட வேண்டிய சில இதுல இருந்தால் ஆங்குரங்க பிள்ளையின் டைரிஸ் அவர்கள் அங்கிருக்கு மெட்ராஸ் ஜேர்னல் இருக்கு ஏசியாருடைய வருடாந்திர ஜேனல்ஸ் வந்து அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க எல்லாம் நடத்தி இருந்தாங்க தொடங்கல்றிது பம்பாயில் இருக்கிறதுப்பட்டது அமைப்பு நிதி எல்லாத்தையும் பற்றி நூல் விதிக்கிறது கங்கா கனால் பற்றியும் இருக்கிறது கமராஜ் பாலினில் அந்த மலைகளை பற்றி சில ஆய்வுகள் செய்து படங்கள் எல்லாம் மறைந்து அதெல்லாம் இருக்கின்றன தவணியல் என்பவர் ஒரு ஆரோக்கிய ஒரு ஒரு ரெகுலர் இங்க வந்தார் அவர் பல குறிப்புகளை எழுதி கொண்டார் அவர் எழுதிய நியூட்டன் எழுதிய அவர் கிராவிட்டி எல்லாம் பண்ணாங்க அந்த நூல் வந்து லத்தீன மொழியில் இருக்கிறது அதனுடைய முதல் பிரதி ஒன்று ஆயிரத்தி எழுநூத்தி எழுபதுல இருந்த பிரதி இங்க ஒன்று இருக்கிறது இங்க சேர்ந்து பக்கத்தில் இருக்கிறது அரிஸ்டாட்டல் உடைய ஒரு நூல் நூலகத்திலே இருக்க பழமையான நூல் அதுவும் வந்து லட்சண மொழியில் இருக்கிறது அரிசாக்கள் நேக்க மொழிகள் அவருடைய மொழிபெயர்ப்பு அதுவும் இருக்கின்றது என்ற ஆய்வாளர் பங்காள மாநிலத்தில் இருக்கும்போது அசோகன் கல்லூரி பற்றி ஒன்று படித்து அதனுடைய பதிவை எடுத்து அதை ஒரு அச்சுறுத்தால் ஒரு ஆய்வு கட்டுரை எழுதியிருக்கிறார் அது சாமி எழுப்பில் இருக்கிறது அதில் அவர் வந்து அசோகன் மன்னர் வந்து சிறியாறு ஆந்தியோக இருக்க மன்னருக்கும் எதிர்ப்பில் இருக்கிற தலைமையிலும் தூதுவிட்டதை பற்றி குறிப்புகள் கை சென்றில் வந்து தஞ்சை மாவட்டத்தில் பல ஆய்வுகளை செய்தார் பல படங்களை எடுத்தார் அப்போது கேமரா அப்பதான் வந்திருந்தது பல படங்கள் எல்லாம் எடுத்தார் ரொம்ப அற்புதமான படங்கள் எல்லாம் புத்தகங்கள் வந்து இருக்கின்றன இந்த காட்சியை நீ பார்த்த மகன எடுத்துட்டாங்க அவர் எடுத்த படங்கள் இது ஒன்று கல்லணையையும் காராபுரம் கோயிலையும் வருட படங்கள் இதுவும் ஏகப்பட்ட படங்கள் இருக்கின்றன ஹிந்து மியூசிக் அதாவது கர்நாடிக கர்நாடக சங்கீதத்தை பத்தி அந்த ஏழு குறிப்புகள் அதற்காக வந்து ஒரு ஆய்வு பற்றி நடந்திருக்கிறது அதை பத்தி சில இதெல்லாம் இருக்கின்றன பின்னாடி அப்படின்னு மாமல்லபுரத்தை பத்தி அந்த ஏழு பக்கோடாக்களிட தான் ஒரு படமாக பேசப்பட்டது அதுல வந்து சில இதற்கெல்லாம் விடுத்து அந்த மாதிரி போய் ஓவியம் எல்லாம் இந்த நூர் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பதில் வந்தது இது முந்திர நூல்களுடைய சில தொகுப்பு கட்டளை தொகுப்பு எல்லாம் இருக்கிறது அங்க மாமல்லபுரத்தில் இருக்கிற தமிழ் எழுத்துக்களை ஒரு பட்டியல் செய்தது ஒரு தமிழ் கல்வியை இதெல்லாம் வந்து இருக்கிறது கொஞ்சம்ல கொஞ்சம் கட்டாயம் மன்னிக்க வேண்டும் வடக மண்டபத்தின் சில படங்கள் துர்கை அந்த அந்த துர்கை கிளை இதெல்லாம் தெரிகிறது இது கட்டட அமைப்பு ரொம்ப குறிப்பிடப்பட வேண்டியது கிடமாற்றப்பட்டது காலேஜ் அப்போ அது கனிம அருங்காட்சியகம் தொடங்கிய போது அந்த இடத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு கீழ் இங்க வந்து அந்த நூலக கட்டிடமாக வந்தது அதை கட்டியவர் வந்து ஆர்கிட்ட ஏர்வேன் என்றார் இது ரொம்ப ரெண்டு மெட்ராஸ் துறை மெட்ராஸ் கரஸ் என்ற ஒரு விதால முறையும் உயர்ந்த தோற்றமும் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா உள்ள போனா வெள்ள தாக்கிறதுக்கு ஒரு மாதிரி மாதிரி உள்ள போனா ரெண்டு மாதிரி மாதிரி இருக்கும் ரொம்ப ஆகலமான இருக்கும் மேல இருக்கிற அந்த அந்த மரணங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த டரசையெல்லாம் இருக்கு நல்ல உள்ள ஒளி வைக்கும் அளவுக்கு நல்ல இயற்கை வெளிச்சமே நல்ல வரும் அளவுக்கு அதுல இருக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு கட்டமைப்பு இதற்கு பின்னர் வந்து இது வந்து இப்போ சூழ்நிலை அப்புறம் அது பொது உலகம் ஆகிவிட்டது யாராலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கு பின்னாடி அக்சுவலி என்ன பத்தி அதெல்லாம் நீங்கள் உறுப்பினராக இருந்து வீட்டில் இருந்து போகலாம் முந்திர புத்தகங்கள்லாம் படிக்க வேண்டும் என்றது இரண்டாவது பழைய நூலகம் இது கனிமரையாடு கனிமராஜத்துக்கு முன்னாடி இது வந்து திருவள்ளிக்கணி ஹைரோடு அந்த முனையில இருக்கிறது வராஜ ரோடும் அந்த திருவள்ளிக்கணி ஹைரோடும் இடத்தில் இது வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பதில் நிறுவனப்பட்டது கவர்னருக்கு இருந்த எட்வின் பர்தர் என்பவருடைய உந்துதலால் அன்றைக்கு இருக்கிற முஸ்லிம் சமுதாயங்கள் அவர்கள் எல்லாம் கூடி இது நிதி திரட்டி ஆர்த்தா டிராவ குலாம் முகமது கவுஸ் கான் வந்து ஒரு தானம் செய்து அவர்தான் தலைவராக பரம்பரையாக அவர்கள் அந்த இதுக்கு நிர்வாக தலைவர்களாக இருந்திருக்கிறார் இன்றைய நவாஜான் அதுக்கு தலைவராக இருக்கிறார் இது வந்து ஆரம்பிக்கப்பட்டது எகிப்திய ஒரு இருநூத்தி நாற்பது அரசு பாரதீகரை தானம் செய்தார் அந்த காலத்து ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பதில் அதை தவிர மிக பழமையான நூல்கள் இருக்கு இன்றைக்கு நிறைய இப்போ நிறைய தமிழ் நூல்கள் நிறைய இருக்கிறது இசாமியை சம்பந்தப்பட்டவர்கள் மட்டும் இருக்கிறது மற்ற எல்லா மதத்தார்பற்ற மற்ற இறை துறையியல் இதெல்லாம் நிகழ்ந்து இருக்கின்றன நாளிதழ்கள் வாரப்பத்திரிகைகள் மதப்பத்திரிகைகள் இதெல்லாம் இருக்கின்றன இது இந்த திருவள்ளிக்கணிகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றது முக்கியமாக குறிப்பிட இவர் வந்து இந்த நூலகங்கள்ல ஆரம்பத்துக்கு முன்னாடியே வந்தார் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுல சென்னைக்கு வந்தவர் மேக்கன்சி என்பவர் இவர் வந்து நேப்பியர் என்ற கவர்னர் உதவி ஒரு மேத்தமேட்டிசியன் அவர் மேப்பியர் என்பவர் என்று லாவரகத்தை கண்டுபிடித்தின் பேரணவர் அவர் ஆங்கில ஆங்கிலத்தில் ஒரு நூலை கணிதத்தின் சரித்திரத்தை எழுதுவதற்காக கவர்னர் பதவியை ஒட்டுக்கொண்டு வந்தவர் கணிதத்திற்கு ஆய்வு செய்வதற்கு முக்கியமாக இந்தியாவுக்கு செல்ல வேண்டும் இந்தியா தான் கணிதத்தில் மிக முக்கியமான நாடு என்று அத வரலாற்று நீண்டமான இருக்கிறது கிரேக்கத்தை விட நீண்ட வரலாறு இந்தியாவில் இருக்கிறது என்ற நம்பிக்கையினால் அதற்காக வந்தார் அவர் இந்த காலின் வந்தார் அவர் காலின் திருமலை நாயக்கர் செல்லும் போது அவருக்கு கணிதத்தை விட இந்தியாவின் கலையும் கட்டட மரங்களிலும் அவருக்கு ஆர்வம் ஜாஸ்தியாக வந்துவிட்டது அதனால் அவர் வந்து அந்த ஆர்வத்திற்கு அந்த கட்டடங்களை அது ரொம்ப தாவரதன் மேல இருந்து தப்ப அதை வந்து உதவிகள் எல்லாம் செய்தார் அவர் ஊரடி சுவடிகள் அவர் இந்திய கலாச்சாரத்தின் மேல் ஒரு தீராத காதலை கொண்டவர் காலன் போலீஸ்வரிகள் ஓவியங்கள் நிறைய வரைந்து பாமர மக்கள் இடம் கேட்டுக்கொண்டு வந்தார் அவர் வந்து செய்த திறமையில அவர் நில அளவை பணி அவர் சர்வையர் முதல் இந்தியாவின் முதல் சர்வேயர் ஜெனரலாக அவரை நியமித்தார்கள் இவர் செய்த பணிக்கு இவரை வந்து நம்ம இவர் ஆங்கிலேய ஊழித்தார் என்று அழைக்கும் அளவுக்கு அவர்கள் வந்து தொகுத்திருக்கிறார் அப்படி அவரும் நூறு ஆண்டு முன்னாடி இந்த பணிகள் சேகரிப்பு எல்லாம் இந்தியை வாங்கிக் கொண்டது வந்து லண்டனுக்கு போய்விட்டன அதுக்கப்புறம் ஒரு பெரிய தொகை வந்து கல்கத்தாவுக்கும் ஒரு சில ஓலைப் இதெல்லாம் வந்து சென்னைக்கும் வந்தன இங்கு வந்து அந்த கவர்மெண்ட் ஆரியன்டல் மேனஸ்க்ரூப்ட் லைப்ரரி என்பதை இவருடைய சேகரித்தான் முதல் தொடக்கத்துக்கு உபயோகப்படுத்தலாம் அபிப்பிராயம் என்ற அவர் காலத்தில் வந்தவர்கள் சொல்ல சேகரித்த பல கலெக்சன் இது சேர்த்து ஆயிரத்தி எண்ணூத்தி இந்த நூலகம் நிறுவனமானது பிக்போர் என்ற அன்றைய சமஸ்கிருத பேராசிரியர் அவர் வந்து அப்போ ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி சென்னை பல்கலைக்கழகம் தெரிவிக்கப்பட்டது அவர் தான் ஒரு பட்டியலை கேரளா தயாரித்தார் மாணவர்கோட்டை கல்லூரியில் முதல் இயங்கியது கோட்டை மாறியது பிறந்த அருங்காட்சியகத்துக்கு மாறியது அப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது சென்னை பல்கலைக்கழகத்தில் மாற்றப்பட்டது போர்க்காலத்தில் தக்காளிகளாக திருச்சிக்கு மாற்றப்பட்டு மீண்டும் போர் பின் சென்னைக்கு வந்தது இப்பொழுது அங்கதான் நடந்து கொண்டிருக்கிறது சார் லேடனின் பலன் இது சிபி ப்ரவுனின் ஓவியம் இது 70 இரண்டாயிரம் ஆவணங்கள் வைத்திருக்கிறார்கள் ஓலை செப்பேடு கடிதம் என்பது ஒரு மெட்டீரியல் கடிதம் வட இந்தியாவில் வந்து ஓலை கூடிய ஓலை பட்டை பூஜை பட்டை தான் பயன்படுத்துவார்கள் தோளில் இருக்கும் சில நூல்கள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள் அவர்களுடைய நூல் வந்து அகத்தியம் என்ற ஒரு நானூத்தி வருட ஒரு மருத்துவ நூலம் வைத்திருக்கிறார்கள் சித்தா ஆயுர்வேதம் முன்னாடி வாஸ்து இதை பத்தி எல்லாம் நிறைய இருக்கிறார்கள் கணினிமயமாற்ற செய்து கொண்டிருக்கிறார்கள் ரசாயன முறையில் பல ஆண பாதுகாப்பு முறைகளும் அவர் வைத்திருக்கிற நூல்களின் ஒரு பட்டியல் பத்தாயிரம் தமிழ் ஓலைச்சொழிகள் வைத்திருக்கிறார்கள் ஆறாயிரம் காகிதத்தில் இந்த காகிதம் சொல்வது பேப்பர் தான் வடமொழியில் ஒன்பதெட்டாயிரம் நூல்களும் பதினோராயிரம் காகிதத்திலும் இருக்கின்றன தெலுங்கில் எண்ணூறும் ஆயிரத்தி கன்னடம் பர்மீகம் திங்களம் இதெல்லாம் இருக்கிறது இன்னும் பாரசீக உருவிலும் காகிதத்தில் தான் இருக்கின்றன சிலப்பதிகாரத்து ஒரு கால் சோடி வைத்திருக்கிறார்கள் ஊரேசா தன்னுடைய சிலப்பதிகார உரை என்பதற்கு இதைதான் பயன்படுத்தினார் வைத்திருக்கிறார்கள் சிவலிங்க வடிவில் ஒரு ஓலைச்சுவடி இருக்கிறது மாணிக்கவாசிய நிர்வாகத்தை சிவலிங்க வடிவில் ஓலைச்சுவடிகளை அமைத்து குவித்து செய்திருக்கிறார்கள் சர்வதேச கண்காட்சிகள் காணப்பட்டிருக்கிறது காட்சிகளை ஓவியோலைச்சூடியில் வைத்திருக்கிறது சந்திரமோகன் அவர்கள் இதுவரைக்கும் கண்டுபிடிக்க எடுத்து அறியாத ஒரு ஓலைச்சூடியை வைத்திருக்கிறார்கள் இது என்ன மொழி என்று தெரியவில்லை ஒருவேளை சுமேரியனுக்கு இடைக்குமோ என்று சந்தேகப்படுது ஆனால் சுமேரியன் எதுவும் ஓலைச்சோடி பயன்படுத்திய தெரியவில்லை இது ரொம்ப பரசியமான விஷயம் என்றால் இங்கிருக்கிற இந்த படத்தில் இப்ப வந்து ூரில் இருக்கும் ஞானம் என்ற ஒரு சித்தர் அவரோட இரண்டாயிரம் அவரோட வீட்டில் ஒரு பாரம்பரியமாக இரண்டாயிரம் வாழைச்சூரி வச்சிருந்தார்களாம் இவர்கள் போய் நாங்கள் அவங்க கொடுக்க தயாராக இல்லை நாங்கள் வந்து உங்களுக்கு எப்படி பாதுகாக்கும் முறை செய்கிறோம் நாங்கள் வந்து படித்துக் கொடுக்கிறோம் அவர் போன உடனே அவர் தொடர்ந்து சொல்லிட்டு அவர்கள் அலிமித்தார்கள் அவர் சில தேவாசார்கள் அங்க இன்னொரு படத்தில் இன்னும் இருப்பதை டைரக்டர் சந்திரமோகன் அவர்கள் அவர் நேரம் சொன்னும்போது யார் ஒரே சூடி அரசு தன் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு அதை எப்படி பராமரிக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்து அந்த பணிகள் எல்லாம் அவர்கள் செய்வார்கள் எடுத்துக்கொள்ள போகிறார்கள் இல்லை என்றால் நீங்களே வைத்துக் கொள்ளலாம் எல்லா பணியும் அவர் செய்வார்கள் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அதை காப்பி எடுத்து பேப்பர்ல அச்சிடுறதுக்கும் அவர்கள் வந்து தயாராக இருக்கிறார்கள் சொல்லி இருந்தால் சொல்லுங்கள் அதை நூல்கள் இருந்தால் சொல்லுங்கள் அவர்களே வந்து செய்வார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த சித்தர் வந்து அவரும் வந்து சில இதெல்லாம் வந்து காகித அவரையே வந்து இந்த ஓலைச்சூடியில் இருந்து இது மாதிரி எடுத்து பணி செய்து கொண்டிருக்கிறார் இதுதான் அவர் செய்யும் ரசாயன எல்லாம் ஒரு காட்சி சில நூல்களை எல்லாம் காகித நூல்கள் எல்லாம் கெட்டு போகிறது பூச்சி தாக்கத்தால் கெட்டு போகிறது அட்டை போட்டு பாதுகாத்து வருகிறார்கள் சிறப்பு அட்டை போட்டால் பூச்சிகள் வராமல் இருக்கிற தொடங்கு செய்கிறார்கள் இது தவிர அவர்கள் நிறைய பண்றாங்க இந்த வருடத்துக்குள் அவங்களுக்கு இருபதாயிரம் இதையும் போ கம்ப்யூட்டர் போட்டுறாங்க யாரெல்லாம் பொதுமக்கள் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார்கள் அடுத்து கனிமேரா அலுவலகம் அப்புறமா தான் கனிமேரன் அலுவலகம் வருகிறது நான் இந்த முன்னா தான் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறில் தொடங்கப்பட்டது கனிமேரா கவர்னராக திட்டத்திற்கு ஆதரவு கொடுத்தார் ஆனால் தொண்ணூத்தி தான் இது வந்து கட்டடம் தயாரானது அப்பொழுது இருக்கிற கவர்னர் ஆதர மாதிரி தொடர்ந்து இருக்கும்போது கனிமெற பேரிலே வைக்கலாம் அருங்காட்சியகம் சிபிஐ வைத்தார்கள் என்ற ஒரு கட்டடம் அங்க நடந்து கொண்டிருந்தது ஆங்கிலேயர்களின் கலாச்சார நகரத்துக்கால இதையும் வந்து ஹென்ரி அவர்கள் தான் கட்டுமான செய்தார் ஐந்து லட்சத்து எழுபத்தி ரூபாய் செலவில் இந்த கட்டடம் கட்டப்பட்டன கட்டுமான பணி தேக்கு மரம் அலமாரிகள் எல்லாம் செய்திருக்கிறார்கள் பளிங்குக்கல் தடை செய்யப்பட்டது இதெல்லாம் பல்வேறு இடங்களில் இருந்து பர்மாவில் இருந்தும் இடத்தில் வந்தது பளிங்குக்கல்ல ஆந்திராவில் கிருஷ்ணா மாவட்டத்திலிருந்து வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் இன்று நாள் செல்லும் புதிய கட்டடங்கள் தொடக்கப்பட்டன இது அந்த பழைய கட்டடம் ஆயிரத்தி கட்டப்பட்டது இது வந்து ஆயிரத்தி அறுநூத்தி மாநில மையம் மூலமாக அறிவிக்கப்பட்டது சுந்தரத்திற்கு பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் தேசிய நூலகமாக பாதுகாப்பு அமைப்பாக அதனால வந்து இந்தியாவில் புத்தகம் தயாரித்தாலும் இந்த நூலகத்திற்கும் டெல்லி பாம்பே கல்கட்டா மூன்று தேசிய நூலகத்திற்கும் அவர்கள் கட்டாயமாக ஒரு பதிவு அனுப்ப வேண்டும் அந்த அந்த பணியை செய்து வருகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் ஐநா வைப்பு மையமாக மாறியதுக்காக அறுபத்தி ஐந்தில் யுனெஸ்கோ தகவல் மையமாக ஒரு முக்கிய ஒரு அசத்து இரண்டாயிரத்தி ஏழில் குளிசாதனம் செய்யப்பட்டது இப்பொழுது ஏழு லட்சத்து எழுபதாயிரம் நூல்கள் வைத்திருக்கிறார்கள் மூவாயிரம் பத்திரிகைகள் இருக்கிறது நூத்தி எழுபது நாளிகர்கள் உறுப்பினர் ஆவணத்தில் பொதுமக்கள் நிறைய பேர் பார்க்கலாம் இதுல ரொம்ப சில பழைய நூல்கள் இங்கேயும் வைத்திருக்கிறார்கள் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூணில் பதிவான நூல் குரூலரின் நூல் இதெல்லாம் பல்வேறு மொழிகள் எல்லாம் மே புதிய கட்டடம் இதுதான் முக்கால்வாசி போயிருப்போம் இங்கேதான் மலைமலை அடிகள் நகரில் நூலகம் ஒன்று தயாரித்து தொடங்கி விதிப்பீட்டை நடந்து கொண்டிருந்தது அதுவும் வந்து சமீபத்தில் கனிமேக மாற்றப்பட்டிருக்கிறது சென்னை பல்கலைக்கழகத்தின் ஒரு நூலகம் இருக்கு முன்னாடியே வந்துருக்கு ஆனா அதுவும் வந்து மூன்றாம் இடம் மாற்றம் இது வந்து பொது நூலகம் இல்ல தான் நூலகம் ஆனால் இதை ஒரு முக்கியமான நபருக்காக நான் சொல்கிறேன் என்றன் என்பவர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி லைப்ரரிங்க அவர் வந்து இந்தியர்களால் அறியப்படுகிறார் மாற்றாக ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் பின்பற்றப்பட்டு வருகிறது பல இடத்தில் பின்பற்றப்படுகிறது இவரது மொழி சொல்கிறேன் நூலில் நடவே படிப்பது என்ற வாசகர் கேட்ட புத்தகம் உண்டு புத்தகம் தோறும் வாசகர் உண்டு வாசகர் நேரம் வீணாக வளர்ச்சி நூலக இயல்பு இது இதுதான் அவர் எல்லா நூலகங்களும் பின்பற்றி வருகின்றார்கள் அடையாள நூலகம் நூலகம் சேதாபியை என்று சொல்லப்படும் பிரமயான சபையை நடந்து நடைபெற்றுப்பட்டு வருகிறது ஒரு நல்ல அளவிலான சூழல் நடக்கிறது இதில் இருக்கிறதே பல பேருக்கு தெரியாது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறில் பிரமயான சபை தொடங்கிய போது என்ற அமெரிக்களை நிறுவினர் உலகத்தில் இருக்கிற நாடுகள் கிளைகள் இருக்கிறது ஆனால் சென்னையில் இருக்கிற அடையாள கிளைதான் இதுக்கு உலக தலைமை நிர்வாகம் தொள்ளாயிரத்தி அறுநூத்தி எட்டில் புதிய கட்டடம் தொடங்கப்பட்டது அந்ததான் இப்பொழுது கீழே தொகை அதாவது ஆரியவசர் கலெக்ஷன் என்பது இவர்களுடைய முக்கியமான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம் இந்தியா சீனா இலங்கை தாய்லாந்து சியான் என்ற தாய்லாந்து ஈரான் இந்த மாதிரி நாடுகளில் பல வேலைச்சுடிகள் பல பழைய எல்லாம் வைத்திருக்கிறார்கள் சென்னைவாசிகளுக்கு மட்டும்தான் உறுப்பினர் தருகிறார்கள் வெளியூர்ல இருந்து தங்கும் மாற உள்ள அவர்கள் விதிவுள்ள வீடுகள் குளிர்சாதன ஆராய்ச்சி பத்திரிகைகள் உலகத்தில் இருக்கிற ஆராய்ச்சி பத்திரிகை வேண்டுகோள் பார்த்துக் கொள்ளலாம் இவர்களும் சில அதிசயமான மிக பறவையான சூழ்நிலை ஆயிரத்தி நானூத்தி ஐம்பதில் வெளிவந்த ஆர்ஸ் மரண்டி என்ற லத்தீன பத்திரிகை லத்தீன் நூல் ஒரு அறுநூறு வருடத்து பழைய குரான் ஒன்று சீரகத்து திபித்தக்க என்ற ஒரு புத்தன் நூலகம் ஒன்று இருக்கிறது திவக்கன் நூலகம் திபந்த மொழியிலும் அந்த லிபியிலும் பல இருக்கின்றன சவுத் இண்டியன் நேஷனல் அசோசியேஷன் என்பது லபா நடத்தி வந்திருக்கிறது ரணாராய லைபதி என்பதை சீனிவாச சாஸ்திரிகள் இதுக்கு மாறி இலங்கி கொண்டிருக்கிறது தொடங்கி வைத்தவர் கோபாலகிருஷ்ண கோகலே இதுதான் அந்த நூலகம் தமிழ் ஆண்டு நூல்கள் இருக்கின்ற வடமொழி நூல்கள் இருக்கின்ற உரைகள் இருக்கின்றன மைசூர் கெசெட்டியர் இம்பீரியர் கெசட்டியர் என்ற ரொம்ப ஒரு அபூர்வமான சில கெசட்டியர்கள் இருக்கின்றன பிரித்தானியா நாடாளுமன்ற பல தொகுப்பு இங்க இருக்கிறது இவர்களும் நிறைய ஆராய்ச்சி பத்திரிகை வெறி கொண்டு வருகிறார்கள் இதுதான் இதுல ரொம்ப மிகப்பெரிய ஒரு சீவர சிந்தாமணியிலே பாத்தீங்கன்னா சிறப்பான பார்க்குது இது வந்து திவாபரது ரகவான ராவ் கிருஷ்ணசாமி ஐயர் வந்து சமஸ்கிருத காலேஜ் தொடங்கியவர் இந்தியன் வங்கியை தொடங்கியவர் பாரதியின் பாடங்களை முதல் முதல் ஆட்சி கொண்டு வந்தவர் தொடங்கினார் அறிக்கை நாட்டப்பட்டது நாலில் கோபாலகிருஷ்ணன் கோக்கலையால் ஐந்தில் சார் சுப்பிரமணிய ஐயர் என்பவரால் மட் பல்கலைக்கழக வைச்சாங்க அவர் தொடங்கி வைத்தார் இதைத் தவிர மயிலையில் நூலகம் என்று ஒரு நூலகம் தொடங்கி வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த மரம் தொடங்கப்பட்டது முப்பத்தி ராமகிருஷ்ணம் மற்றும் நூற்றாண்டில் அந்த நூலகம் தொடங்கப்பட்டது முப்பதாயிரம் நூல்கள் இருக்கின்றன ஐந்தாயிரம் தமிழ் நூல்கள் இருக்கின்றன சமஸ்கிருத வங்காள மொழி நூல்கள் நிறைய சிறப்பாக இருக்கின்றன இதுவும் யார் வேண்டுமானும் போகலாம் அது சொரந்தான் வைத்திருக்கப்பட்டிருக்கின்றது பொதுமக்கள் சேரலாம் முக்கியமாக அடையாளம் ஊப்ரரி இது மதுரையில் தீர்த்தாங்க சொசைட்டி இதுலதான் ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் காலமான மகன் திரு கல்யாணசுந்தர ஐடியா கொடுத்து துப்பிணியில் ஒப்புக்கொண்டு அந்த ஒரு நூலகத்தை அமைத்தார்கள் உபயசாவன் கலெக்சனை தவிர அவருடைய மாணவராக கி மற்றும் பெண்ணாத்தூர் ஐயர் மருவப்பாள பிள்ளை இவர்களுடைய நூல்களை மூலமாக வைத்துக் இந்த நூலகம் தொடங்கப்பட்டது அறுநூத்திரம்பில் புதிய கட்டடத்திற்கு அமைச்சர் பத்தவர் செல்வம் அப்போது கல்வி அறுபத்தி ஏழில் அமைச்சர் நெடுஞ்செய்யம் கல்வி அந்த நூலகத்தின் புதிய கட்டிடம் தொடங்கி போய் வருகிறது கலெக்டர் இயங்கி வருகிறது தனிப்பட்ட சில பொருட்கள் அவருடைய எழுத்தாளிகள் அவருடைய ஓரைய்க்கு பயன்படுத்தது நூல் ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தது மைகள் எல்லாம் எல்லாம் இங்கே வைத்திருக்கிறார்கள் அவர் வந்து பெற்ற சன்னது அது வைப்ராய் போய் அவர் வந்து சன்னது பெற்ற இது இருக்காரு அவருடைய டைரி எல்லாம் இருக்குங்க அந்த டைரி எல்லாம் யாராவது அச்சு கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அது ஆய்வு நடந்து கொண்டிருக்கின்ற நினைக்கிறேன் இது அவருடைய மற்ற யூனிவர்சிட்டி கொடுத்த இது அவருடைய தனிப்பட்ட இதெல்லாம் இருக்கு இது தவிர பல கணக்கான ஓய்வுடிகள் இங்க கொண்டிருக்கிறார்கள் அதையும் போய் பார்க்கலாம் இதெல்லாம் அங்க போய் பார்க்க கேட்டீங்கன்னா எடுத்துக் கொடுப்பாங்க அங்க ஆய்வாளர்களுக்கு பெறுவார்கள் அவங்க வந்து இங்க பாதுகாக்கும் நிறைய பயன்படுத்திக் கொண்டு வருகின்றன சில நூல்களை எல்லாம் இந்த மாதிரி ஆர்கை பண்றதுக்கு பிளாஸ்டிக் கவர் சால்ஜிங் கவர் எல்லாம் போட்டு பிரிசர்வ் பண்ணிட்டு இருக்காங்க அதையும் செய்யறாங்க அங்கு இதை வழிபடிகளை தவிர பல ஆயிரம் நூல் நூல்களும் டிஜிட்டல் ஸ்கேனிங் பண்ணிட்டு இருக்காங்க பல இதை வந்து டிஜிட்டல் பண்ணி ஆப்டிகல் கரெக்டர் மேலே ஏற்றிட்டு மெயினா வந்து டிஜிடல் மெஷின் தான் பாக்க முடியும் நினைக்கிறேன் இதுக்கு பின்னாலும் குப்புசாஸ்திரி மயிலாப்பூர் சம்ஸ்கிருத் காலேஜ் இருக்கு விவேகானந்த காலேஜ் இருக்கு அங்க வரைக்கும் குப்புசாமி சாஸ்திரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் குபசாமி சாஸ்திரியும் மகமகாசாஜியாக இருந்தவர் ஆய்வாளர் நிறுவனமானது ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் வந்து அவர் அப்போது ஜனாதிபதியாக இல்லை ஆனால் அவர் வந்து பின்னாடி தலைவராக இருந்தார் முனைவர் வி ராகவன் என்ற சமஸ்கிருத பண்டிதர் இதற்கு பலர் செயலாளராக இருந்தார் இந்த சங்கம் வந்து இந்த குபசாமி சாஸ்திரி ஆய்வகம் வந்து கட்டங்கள் பிஎஸ்லாம் மாணவர்கள் மாணவர்கள் ஆய்வாளர்கள் அண்டர்ஸ்டாண்டிங் ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் அங்கிருந்தும் வந்து அவர்களுக்கு தொடர்பு இருக்கின்றது அவர்கள் மக்கள் என்னன்னா அந்த எழுத்துக்களை வந்து பரமாக்குவதாக மட்டும் இல்லாமல் அந்த எழுத்துக்களை எழுத்து உருவமாகவே பார்க்கலாம் நிறைய கிரந்த எழுத்துக்களையும் மத்த கனடா எழுத்து எழுத்துக்கள்லாம் வந்து இருக்கின்றன தமிழர் எழுத்துக்கள் அந்த கால தேர்ட்ரி பாத்தீங்கன்னா அதை வந்து நம்ம இன்றைய எழுத்துக்கள் கிராமகிரியிலோ தமிழிலோ படிக்கலாம் அந்த வசதியை செஞ்சிருக்கிறார்கள் மல்டிபிள் இண்டர்ஸ்டிங் செய்திருக்கார்கள் அதாவது நூலாசிரியர் பதிப்பிட்ட இடம் பதிப்பிட்ட ஆண்டு எங்கு முதல் கண்டுபிடிக்கப்படுகிறது என்ன நூல்கள் என்ன இந்த உரை நூல்கள் எங்குலாம் பலதிருக்கு எண்ணத்தங்கள் ரொம்ப ஆய்வுக்கு திறந்த ஒரு மையமாக இருக்கிறது அவர்கள் தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் வகுப்பு நடத்துகிறார்கள் மக்கள் போய் சேர்த்துக் ரொம்ப சாரஸ்யமா நம்ம இப்ப வந்து நம் காலத்துக்கு கிட்ட வந்துட்டோம் இது வந்து இன்று நிறுவன அதாவது நிறுவனர் இன்னும் இருக்கும் சில நூலகங்கள் இருக்கின்றன அது வந்து இங்கு பார்க்கும் வந்து சைராப்பேட்டையில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் சேரடிக்கு எதிராக ஒரு சின்ன நூலகம் கொண்டிருக்கு இது வந்து சைதை மகாத்மா காந்தி நூல் நிலையம் என்று திரு மகலிங்கம் என்பவர் நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த படத்தில் பார்ப்பவர் அவர்தான் உட்கார்ந்து இருப்பவர் கட்ட அடிச்சுதுல கிருஷ்ணசாமி என்பவர் இதற்கு வந்து மிகவும் உதவினார் என்று அவர் சொல்வார் இது ஐம்பத்தி புரளிசூ பரளிசூர் நெல்லிய பெயர் என்ற பாரதியார் சூர்மனை பாரதியாரோடைய தோழலர் அவரும் காதம் ராமசாமி என்ற அன்றைய சட்டமன்ற உறுப்பினராகவும் தொடர்பில் வைக்கப்பட்டது மகாலிங்கம் என்பவர் வந்து நக்வாவர் கம்யூனிட்டி ஆனா அவர் டெய்லராக வந்திருக்கிறார் அவர் வந்து மற்றவர்களிடம் நூல் நிதி சேர்த்து சேர்த்து இந்த நூலகத்தை ஆரம்பித்தார் இன்னும் வந்து அவர் வந்து நிறைய நிதி சேவையை கேட்கிறார் மற்றவர்களுக்கு ஏதோ பரிசலிக்கிறார் படிப்புக்கு ஊக்கமாக நல்ல பகைகள் செய்கிறார் இவர் ஆண்டு விழா வரத்தி கொண்டிருக்கிறார் இன்னைக்கு வர சொன்னாரு வரல நினைக்கிறாங்க இன்னும் இருக்கிறார் போனீங்கன்னா அந்த நூல் நடத்திக்கொண்டிருக்கிறது திங்கட்கிழமை விடுமுறை மற்ற நாடுகள்லாம் நடத்திக்கொண்டிருக்கிறது இது வந்து முக்கியமான ஒரு சம்பவத்தை சொன்ன கல்கி இறந்த அணிக்கு ஒரு ஆண்டு விழா ஒரு ஒரு நாள் ஆண்டு விழா வந்து கல்கி இறந்த அணிக்கு நடந்திருக்கிறது அந்த ராஜாஜி வந்து ஆண்டு விழா நீங்க கேப்ப நான் வரேன் சொல்லிட்டு அவரும் மாப்போச்சி அவர்களும் தேர்வு வந்து கௌரிக்குமாறு காலையில் அந்த கல்கியினுடைய நினைவு நகராட்சி பார்த்து விட்டு சாயங்காலம் வந்து அவர் வந்து பேச்சு போனாங்களாம் அது ரொம்ப சொன்னாரு அவரு சில நூல்கள் இங்கிருந்து அச்சு அச்சிலிருந்து காணாமல் போய்விட்ட நூல்கள்லாம் இவருக்கால அந்த அச்சாளர்கள் வந்து இவர்கிட்ட பதிவாளர்கள் வந்து இவர்கிட்ட கேட்டிருக்காங்க அதெல்லாம் கொடுத்திருக்காரு அதை வச்சு அவங்க மறுப்பதிப்பு செய்திருக்காங்க ஆசிரியர்களை சில பேர் சில நூல்கள் அது திருப்பி வரவில்லை என்று அவர் சொல்லிக் கொண்டார் ஆஹ் சொல்லும் ஒரு தொடக்கமான விஷயம் பெண்களே பெரும்பான்மையான வாடிக்கையாளர்கள் வருகிறார்கள் அட்டை எல்லாம் வந்து நான் அப்படியே பேசிட்டு இருக்க உறுப்பினர்கள் வந்தாங்க ஒன்பது சாணம் வாங்கிக்கிறேன் இன்னைக்கு இல்ல நீங்க நூத்தி ஐம்பது சாதனை நான் வச்சுக்கிறேன் நாளைக்கு போட்டு இருக்கேன் கட்டுற ஒரு ஆறு சாப்பிடும் நம்பரோட சொல்லிட்டு இருக்காரு எந்த இதுவும் இல்ல இதெல்லாம் ஒரு சாப்பிட அவங்க ரொம்ப காயம் பண்ணிருக்காங்க வீட்டுக்கு போய் சாப்பிடலாம் அப்படின்னு நாங்க ஒருத்தரம் இது மறந்துட்டு இருக்காங்க இது ரொம்ப முக்கியமாக நன்றி சொல்ல வேண்டியவர்கள் சக்தி கிருஷ்ணசாமி இப்போ சரி துரசாமி அவர்களும் நன்றி சொல்லி இருந்தார் நேற்று கூட அவர் வந்து அவருடைய மகன் ஒரு சனிக்கிழமை ஒரு நூல் வெளியிட்டார் அதற்கு வந்து வந்திருந்தார் பல திறப்பட்ட பல கட்சி ஜாதி மதங்கள் எல்லாம் பார்க்காம வந்து ஒரே நடிகை சொல்லிட்டு இருக்கிறார் ரொம்ப சுவாரசமான விஷயம் சொன்னார் சின்ன மரம் இருந்தாலும் தண்ணி எடுத்து வெள்ள உண்டு பெரிய பெரிய இதா இருக்கு நல்லா அவர் நான் பயன்பட்டு வந்தேன் அந்த டிசம்பர் வெள்ளத்துல சைதாப்பட்ட அறைய கரைய பக்கத்தே இருக்கு என்னவோ ஆய்வோ ஏதாச்சும் போட்டு நுழைவு போச்சு நினச்சிட்டு இருந்தேன் ஒரு சுட்டு தந்தி கூட உள்ள இல்ல என்னன்னு சொல்றதுன்னு தெரியல இந்த நூலகத்துக்கு எஸ் ஆர் ரங்கநாதன் இருக்கும் ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு தொடர்ந்தா ஒரு சின்ன மரப்பட்டியில ஒரு இருநூறு நூல்களோட தொடங்கினார் அந்த நூலகத்தை அவர் வந்த நூல்களுக்கு பரிசா கொடுத்த நூல்களுக்கு எல்லாம் வந்து மேலேயே குறிப்பிட்டு கொடுக்கிறார் காந்தி கண்ணதாசன் கனராசன் பட்டி தலைவர் அவர்களுக்கு நிறைய நூல்கள் வந்து அச்சுக்கு நிறைய வருது எல்லா நூலியும் யார் கொடுத்தாரு கிளியனா எழுதி வைச்சிருக்காரு ரங்கநாதன் பரிசு மலைமலை அடிகள் நூலகம் என்று சொன்னேன் சுபையா பிள்ளை அவர்களால் தொடங்கப்பட்டது அழிக உலக புத்தகத்தை வைத்து தொடங்கப்பட்டது மலைமலை அடிகளுடைய முதற் இருந்து எண்ணூத்தி வரைக்கும் நூறு பிரதிகளும் ஐம்பத்தி ஒன்று தொள்ளாயிரம் வரைக்கும் தொள்ளாயிரம் பிரதிகளும் அடிகள் வைத்திருந்த பிரதிகள் அவர் வைத்திருக்கிறார்கள் கனிம நாளைய மூணாவது நாளைக்கு ரணவை மருத்துவ நூலும் மனுஷ அங்கித பாதம் என்ற ஒரு ஆங்கில மொழியும் வந்த தமிழாக்கப்பட்ட தாமிய கிரீமுடைய ஹியூமன் என்ற நூல் இவர் ரொம்ப தாமியில் வந்து இன்னொரு காலிநாக்கி மாதிரி இலகைக்கு வந்தார் ஒரு காதிரிய மதப்படிச்சு தான் அவர் வந்து மருத்துவ பணியில் இறங்கினார் அவர் மருத்துவ நூல்களை கொண்டு வந்தார் இங்கிலீஷ்ல இருக்கிற நூல் மக்களுக்கு வந்து ஆங்கிலத்தை சொல்லிக் கொடுத்தால் அவர்கள் எல்லாம் கொழும்புக்கும் காலையிலும் கண்டிக்கும் போய்தான் செய்கிறார்கள் கிராமப்புறத்தின் இல்லை என்று சொல்லி தமிழில் தமிழ் வந்து முக்கியமான சொல்லுவேன் என்று கஸ்தூரி சீனிவாசன் லைப்ரரி என்று திருவெளிக்கை இயங்கிக் கொண்டிருக்கிறது அவருடைய நிறுவனர்கள் அவர்கள் இன்னும் இருக்கிறவர்கள் திரு நரசிம்மன் அவர்களும் திரு பாசாதே கொஞ்சம் எழுதி நீங்க யாரும் கொஞ்சம் காட்டுங்க உங்களை மக்கள் வந்து வந்தவர்கள் வந்து பார்த்தட்டும் அதை பத்தினிருக்காங்க அவர் ரெண்டு பேரும் தான் நிறுவனர்கள் முப்பது பேர் துறையினார்கள் எண்பத்தஞ்சு வயசு இன்னும் மறைஞ்சு கொண்டிருக்கிறார்கள் வாரம் போக போது அவர்கள் ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா போலீஸ் பாட் பக்கத்துல நடக்கிறது திருவிழிக்கிழமை கலாக்கார சங்கம் ஆரம்பித்தது அறுபதில் நூலகத்தை வரும் ஆய்வுக்கு எடுக்கப்பட்ட நூல்கள் எல்லாம் அவர்களுக்கு தானமாக வருகிறது தான் அவர்கள் ஒரு நாற்பதாயிரம் நூல்கள் வைத்திருக்கிறார்கள் மருத்துவம் நல்ல நூல்கள் இருக்கின்றன அவர்கள் வந்து மற்ற நூல்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறார்கள் உங்களுக்கு நூலகங்கள் எத்தனால நினைக்கும் என்ற ஒரு வருத்தம் இன்டர்நெட்டு கேள்வி எல்லாம் வந்துருச்சு நூலகங்கள் மக்கள் போவார்கள் தெரியாது என்ற ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறார்கள் ரங்கநாதன் நூலகப்பெருக்கு இந்த நூலகம் பெற்றிருக்கிறது இதுதான் அவர்களுடைய நூலகம் நிறைய அவர்களும் சில அரியலுடைய ராஜாஜி வந்தபொழுது இதை தொடங்கியது அது நடத்துறார்கள்ி அவர்களுக்கு சிவாஜி கணேசனும் கண்ணதாசனும் தலைமை தாங்கி மெல்லிசை மன்னர் என்று பட்டம் கொடுத்த திறமை இந்த சங்கத்துக்கு உண்டு அப்போது எடுத்த படம் இது உடனே கண்ணதாசன் வந்து ஒரு பாட்டோ எட்டி கொடுத்தாராம் சித்திராலய வந்து ஒரு திரைக்கடையாளர் அவர் வந்து ஒரு கட்டளை கச்சேரிகள் நடத்திருக்க பல இயற்கை சொத்துகள் நடத்த இந்தியாவில் பல ஆளுநர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் உச்ச நீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பல பிரபலங்கள் இலக்கிய மேயர்கள் இவர்கள்லாம் வந்து பல ஆண்டுகள் பல நிகழ்வுகள் வந்திருக்கிறார்கள் தொற்று நடத்திருக்கிறார்கள் அந்த தொப்புகளால் அவர்களுக்கு லைப்ரரிக்கு ஜாஸ்தி வாங்கலாம் கேட்டேன் இல்ல அப்படின்னாங்க அது தனியான நடக்குது தனியாக நடக்குது இருந்தால் அவர் இருவர்களும் அவர்கள் இவர்களும் பெண்களே பெருமான பெரும்பாலும் என்று சொன்னார்கள் விருப்பம் இவரும் மற்ற பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறார்கள் ஆசிரியர் நூல்கள் வந்து மூலம் படிப்பாளர்கள் இவர்களுக்கு மது பிரசாரம் செய்திருக்கிறார்கள் இவரும் அங்கலாக நூலக பரிசு பெற்றிருக்கிறார்கள் நான் எல்லாரும் ரெண்டு மணி நேரம் பேசினேன் ரஜினிகாந்த் அடிச்சுட்டு கருதி நான் இன்னும் வரி பெற்றவற்றையும் பேச இருக்கிறார் என்பதால் கே வி சர்மா உலகம் என்று ஒரு அற நடக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது நானே எனக்கே ஒரு அஞ்சு பிரச்சனை தெரிஞ்சதும் இருந்து இந்த உலகத்தில் வந்து கே வி சர்மா என்றும் சென்னையில் இருந்த ஒரு சம்ஸ்கிருத பண்டிதர் மட்டும்பி பண்டிதர் வந்து முக்கியமாக இதுதான் அங்கிருந்து அடையாளம் அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு இது வந்து அந்த காந்தி நகர் இரண்டாம் கடைசியில் நடத்திட்டு இருக்காங்க அஸ்கானமி மேத்தமேட்டிக்ஸ் ஆர்கிடெக்சர் சம்ஸ்கிருத நூல்கள் இது தமிழ் உடையோட ஆங்கில உரையோட பல இருக்கிறது மலையாள உடைகள் இருக்கின்றன தெலுங்கு உடைகள் இருக்கின்றன தமிழ் சோகப்பட வருத்தப்பட சொல்ல வேண்டும் ஒரையும் இருக்கிற மாதிரி தெரியல தமிழில் சில நூல்கள் இருக்கின்றன ஆனால் ஆங்கில அந்த சமஸ்து நூல்கள் மொழி ஆட்டம் செய்யப்படவில்லை செய்ய வேண்டும் தமிழிலே பிரசித்தான் இத்தோடு நான் இந்த உரையை கொஞ்சம் முடித்துக் கொள்கிறேன் யாராவது தூக்கி இருந்தால் தட்டி தட்டி எழுதி விடணும் எனக்கு ஏதாவது தொடர்ந்து வேண்டும் இந்த இமெயிலோ இல்லை என்னுடைய பிளான்லயோ பாத்தீங்கன்னா நான் நிறைய இதெல்லாம் நான் பிரசம் பண்ணிக்கிறேன் கேள்வி கேட்டால் முடிந்த பின் நான் இங்க தான் இருப்பேன் நீங்க கேள்வி கேட்கலாம் நன்றி